வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நமக்கு நம்மள பெற்றெடுத்த பெற்றோரை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கா இல்ல நிச்சயமாக நம் இன்னார் வயிற்றில்தான் பிறக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளால முடிவு செய்ய முடியாது அதே போல நம்முடைய இறப்பு எப்ப வரும் அப்படின்னும் நம்மளால முடிவு பண்ண முடியாது நாம் முடிவு செய்யக்கூடிய சில விஷயங்கள்ல முக்கியமானது என்ன தெரியுமா நமக்கு நம்மோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனைவியை தேர்ந்தெடுப்பது உண்மையிலேயே நாம் இந்த காலகட்டங்கள் எல்லாம் நல்ல குணநலன்களை கொண்ட மனைவியை தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணணும் என்ன காரணம்னா சில பெண்கள் அவங்க முகத்தை பார்த்தாவே சொல்லிடலாம் இவர்கள் வந்து ரொம்ப நல்லவங்க அல்லது இவங்க வந்து கொஞ்சம் குணநலங்கள்ல வந்து தாழ்ந்திருப்பாங்கன்னு ஏன்னா இன்றைக்கு நாடு முழுவதுமே முதியோர் இல்லங்கள் பெருளவத விரோதியங்களுடையோம் சுத்தமாவே இல்லாம போயிடுச்சு அதே நேரத்தில் அந்த பெண்களுடைய உறவினர் வரும் மனமகிழ்ந்து உபசரிப்பாங்க இந்த மாதிரியான குணநலங்கள் கொண்ட பெண்கள் இருந்தால் நிச்சயமாக இல்லற வாழ்க்கையில நம்மளால மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது அதே மாதிரி செயல்கள் சில செயல்பாடுகள் இருக்கும் பெரியவங்க இருக்கும் போது மதிக்காம இருக்கிறது அதே மாதிரி கொடுக்க வேண்டிய மரியாதைய சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுக்காம இருக்கிறது இந்த மாதிரியான செயல்கள் இல்லை அப்படின்னாலும் அந்த வீட்டுல மகிழ்ச்சிங்கிறது முழுமையா இருக்காது ஆக அந்த பெண்களை மட்டும் நம்ம இதுல சொல்ல முடியாது அந்த பெண்கள் வளர்வதற்கு முழு முதல் காரணமும் ஆண்கள் தான் எப்படியாயினும் ஒரு குடும்ப வாழ்க்கை சிறக்க வேண்டும் பெண்கள் நல்ல குணங்களோடும் நல்ல செயலோடும் இருக்கணும் இதைய சொல்லும் பொழுது வள்ளுவர் தெளிவாகவும் அழகாகவும் சொல்ல நல்ல குணமும் நல்ல செயலும் இல்லாத மனைவி அமைந்து ஒருவருடைய வாழ்க்கையில எவ்வளவு சிறப்பு எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்தா கூட அவருடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையாது அப்படின்னு சொல்றார் இது உண்மைதானே இல்லையா நம்மகிட்ட எல்லாமே இருக்கும் காசு பணம் எல்லாமே இருக்கும் ஆனா குடும்பத்துல மகிழ்ச்சிங்கிறது மட்டும் இருக்காது என்னன்னா நல்ல குணம் உடையால் அமையணும் அப்படிங்கிறது தான் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் குரல் ஐம்பத்தி ரெண்டு மனைமாட்சி இல்லாள் இல்லாயின் வாழ்க்கை என்னைமாட்சிதாயினும் இல் மீண்டும் குரல் மனைமாட்சி இல்லாழ்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாச்சிதாயினும் இல் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி